நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமய சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமீறும் நம்ம இன்னைக்கு செய்யப்படுறது இஞ்சி பூண்டு ஊறுகாய் செய்ய வளர்ப்பு இஞ்சி ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் எண்ணெய் நாலு ஸ்பூன் கடுகாய் அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மஞ்சப்பிடி பால் ஸ்பூன் கருவேப்பிள்ளை சிறிது அளவு உப்பு ருசி கேற்ப மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் எலுமிச்சம் பழம் ஒன்று செய்முறை முதல்ல ஸ்டவ் திட்டு வானல் காய வச்சு வானல் கடுகு சீரகம் போட்டு புரிஞ்சதும் அந்த மஞ்ச படிக்க அதை சொன்ன இஞ்சி பூண்டு பொடியாக சாப் பண்ணி வச்சுருப்போம் அதை க அதை போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் நல்ல எண்ணெய்லேயே வதங்கணும் நல்லா வதங்கி இந்த சுருங்கி வரும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு அப்போ வந்து உப்பு ருசிக்கேற்ற மாதிரி போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டு மறுபடியும் நல்லா கலந்துருவோம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு கலந்துட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இலுமிச்சம் சார் அதில் போட்டு என்னைக்கிட்ட இலுமிச்சம் சார் கலந்துட்டு சூப்பேஸ்டி அண்ட் ஹெல்த்தி இஞ்சி பூண்டு உறுகாய் தயார் இது நான் சொன்னேன் குஜராத்ல சப்பாத்தி அந்த சப்பாத்தியில வச்சு ரோல் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க சூப்பர்பா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மென்னும் சந்திப்போம்